தொள்ளிட்டுா லி அல்லது நபி அலே வசலம் அவர்கள் நோன்பு பெருநாளில் எழுந்து தொழுதார்கள் தொழுகையை முதலில் நடத்திவிட்டு பிறகு உரை நிகழ்த்தினார்கள் உரை முடித்து இறங்கி பெண்களிடம் சென்று பிலாலுடைய கையில் சாய்ந்து கொண்டு அவர்களுக்கு போதனை செய்தார்கள் பிலால் அலி அல்லாஹூங் அவர்கள் தம்முடைய ஆடையை ஏந்தி கொண்டிருந்தார்கள் பெண்கள் தங்களின் தர்மத்தை அதில் போடலானார்கள் ஜாபிர் வழியாக இதை அறிவிக்கும் அத்தாவிடம் என்று கேட்டேன் அவர்களாக விரும்பி அணிந்து கொள்ளும் மெட்டிகளையும் அவர்கள் போட்டனர் என்று விடையளித்தார் இமாம் பெண்களுக்கு போதனை செய்வது அவசியமானது என்று நீங்கள் கருதுகிறீர்களா என அத்தாவிடம் கேட்டேன் அதற்கவர் நிச்சயமாக அவர்களுக்கு அது கடமைதான் அதை அவர்கள் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் என்று பதிலளித்தார் என இபுன் ஜுராய் அறிவிக்கின்றார்